தலைப்பு இருபத்து ஒன்பது இறைவன் வெளிப்படுதல் அப்போது ஸ்ரீகண்டர் அனந்தேசர் காலச்சந்தி ருத்திரர் துவாதச ருத்திரர் ஏகாதச ருத்திரர் புத்தியட்டகர் கூஷ்மாண்டர் ஆடகர் சதாவுருத்திரர் அஷ்டமூர்த்திகள் நீலலோகிதர் கங்கால கபாலர் அசுவாரோகனர் அஷ்டபைரவர் வீரபத்திரர் சக்கரதரர் நான்முகர் முதலான பதமூர்த்திகளும் கபாலிகன் அசன் புதன் வச்சிரதேகன் பினாகி கிருதசாதிபன் உருத்திரன் பிங்களன் சாந்தன் ஷயாந்தகன் பலவான் அதிபலவான் பாசாத்தன் மகாபலவான் சுவேதன் ஜெயபக்திரன் தீர்க்கபாகு ஜலாந்தகன் மேகவாகனன்-, சௌமிகேசன் சடாதரன் லக்ஷ்மீதரன் ரத்னந்திரன் ஸ்ரீதரன் பிரசாதன் பிரகாசன் வித்யாதிபன் ஈசன் சர்வக்னன் பலிப்பிரியன் சம்பு பிபு கணாத்தியக்ஷன் கிரியக்ஷன் திரிலோசனன் முதலான பதத்தலைவர்களும் இந்திரர் சந்திரர் சூரியர் முதலான தேவர்களும் வசிட்டர் அகத்தியர் புலத்தியர் பராசரர் வியாசர் முதலான முனிவர்களும் கண்ணுவர் கருக்கர் சதானந்தர் முதலான இருடிகளும் அசுரர் அந்தரர் ஆகாயவாசிகள் விஞ்ஞயர் வித்யாதரர் கருடர் காந்தருவர் இயக்கர் கிண்ணரர் கிம்புருடர் சித்தர் நிருதர் பூதர் பைசாசர் போகபூமியர் உரகர் முதலான கணங்களும் நந்தி பிங்கிருடி சண்டன் பிரசண்டன் சங்குகண்ணன் வானன் அந்தகன் கும்போதரன் விருபாக்ஷன் முதலான பிரமத கணங்களும் சூழ்ந்து துதித்து வரவும் பேரிகை மத்தளம் தாளம் சங்கம் சச்சரி தடாரி முதலான வாத்தியங்கள் முழங்கி வரவும் எல்லாம் வல்ல இறைவன் வந்தான் நல்லோர் கருளும் நாயகன் வந்தான் முப்புறமெரித்த முன்னோன் வந்தான் தப்பிலார் கருள் செய்யும் தயாநிதி வந்தான் வள்ளல் வந்தான் மகாதேவன் வந்தான் எல்லில் எண்ணெய் போல் இருப்பவன் வந்தான் அன்பர் கருளும் ஐயன் வந்தான் இன்பம் கொடுக்கும் இறைவன் வந்தான் முத்துழில் நடத்தும் முதல்வன் வந்தான் பக்தர்கள் புகழும் பதத்தோன் வந்தான் தேவர்கள் போற்றும் தியாகன் வந்தான் மூவர்கள் வாழ்த்தும் முக்கணன் வந்தான் என்று சின்னங்கள் பிடித்து வரவும் தும்புறு நாரதர் யாழிசை பாடிவரவும் உருத்திர கணிகையர் நடனஞ்செய்துவரவும் ஒற்றை வெண்குடை சாமரம் முதலான மங்கள விருதுகள் நெருங்கி வரவும் ஆனைமுகக் கடவுளும் ஆறுமுகக்கடவுளும் இரு பக்கங்களிலும் இசைந்து வரவும் உலக மாதாவாகிய உமாதேவியார் இடது பக்கத்திலிருக்க ஜடாமகுட திரிநேத்திர காலகண்ட சதுர்புஜம் முதலானவை விளங்க தர்ம சுரூபமாகிய இடவ வாகனத்தின் மேல் சர்வமங்கள சக்தியே திருமேணியாக கொண்ட தியாகராஜ பெருமான் எழுந்தருளி மனு சோழராஜனுக்கு முன் தரிசனம் கொடுத்தருளி குளிர்ந்த நிலவு வீசுகின்ற புன்னகை காட்டி அரசனுக்கு ஜில்லென்றும் உடம்பும் உள்ளமும் உயிரும் குளிரும்படி செய்வித்து கருணை என்னும் வெள்ளம் நிறைந்து பொங்கி ததும்பி பெருக்கெடுத்து ஒலிகொண்டோங்கி மடை திறந்தோடுகின்ற மலர் போன்ற திருக்கண்களால் அருள்நோக்கம் செய்து அவ்வரசனுக்கு உண்டாயிருந்த உடாய் முழுதும் தீர்த்து நம்மிடத்து நம்பிக்கையும் பேரன்பும் வைத்து மனு நீதி தவறாது அரசாட்சி செய்கின்ற மனுச்சோழனே நீ நடத்துகின்ற நீதியின் பெருமையை உலகத்தவர் செவ்வையாகத் தெரிந்து கொள்ளும்படி நாமே இவ்வாறு சோதித்தோம் இனி ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்து அருளி இறந்து கிடக்கின்ற பசுங்கன்றும் கலாவல்லவனென்னும் மந்திரியும் வீதி விடங்கனென்னும் இராஜகுமாரனும் உயிர் பெற்று எழுந்து இருக்கும்படி கடாட்சித்து அருளினார்